வணக்கம் நட்டினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தமிழ்நாட்டிலிருந்து அப்புக்குட்டி நாணலை போல் வளைந்து கொடு இல்லை ஏல் முருங்கையை போல் உடைந்து விடுவாய் ஆம் நானலை போல் வளைந்து கொடு இல்லை முருங்கையை போல் உடைந்து விடுவாய் நன்றி வணக்கம்